ஆவியின் வரங்களை நமக்கு இலவசமாய் தருகிற ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஆற்றலா ஆவியா ஸ்கில் ஆர் ஸ்பிரிட் வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா நான்காம் அத்தியாயம் பதினான்காம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் வசனம் வரை பின்பு ஏசு ஆவியான ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவருடைய புகழ் சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபு ஆலயத்தில் நுழைந்து வாசிக்க எழுந்து நின்றார் அப்பொழுது ஏசாயா தீர்க்கத்தர்சியின் புத்தகம்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 எழுதிய இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தன அப்பொழுது அவர் அவர்களுடைய பேச தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார் மனப்பாட வசனம் சகரியா நான்காம் அத்தியாயம் ஆறாம் வசனம் உணவு ஆற்றலாலுமல்ல வலிமையாலும் அல்ல ஆனால் எனது ஆவியாலேயே ஆகும் NOT BY MIGHT, நாட் BY POWER, BUT BY MY SPIRIT வெறும் புயபலத்தினாலும் அனுபவத்தினாலும் திறமைகளினாலும் தாங்குவோரை நம்பியுமே பெரும்பாலும் இந்நாட்களில் திருப்பணிகள் நடத்தப்படுகின்றன நம் அனுபவங்கள் நம்மை கரையேற்றிவிடும் என்று நாம் நம்ப கூடாது இவை அனைத்தும் நம் கண்ணை மறைக்கும் சாத்தானின் ஆயுதங்கள் இவற்றினால் ஊழியங்கள் வெற்றி பெறும் என்று அவசியமில்லை ஏசு எப்படி ஊழியம் செய்தார் என்று நாம் அடிக்கடி உற்று கவனிப்பது அவசியம் முதலாவது ஏசு தூயாவியானவரை சார்ந்திருந்தார் மருத்துவனும் சரித்திர ஆசிரியனுமாகிய லூக்கா எழுதியது பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் அப்போஸ்தலர் இயேசுவை கடவுள் தூயாவியினாலும் பலத்தினாலும் அபிஷேகம் செய்தார் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார் அதாவது இயேசு தமது பலம் வல்லமை அத்தனையும் களைச்சி வைத்துவிட்டு பிதாவிடமிருந்து பெற்ற அளவில்லாத ஆவியின் வல்லமையை அணிந்து கொண்டு அவர் ஊழியம் செய்தார் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற கடவுளாலேயே ஆகும் என்று பவுல் ரோமர் ஒன்பதாம் அத்தியாயம் பதினாறாம் வசனத்தில் எழுதிய சத்தியம் இதுதான் ஆவியானவர் மீதே கிறிஸ்து முழுவதும் சார்ந்திருந்தார் என்பதற்கு ஜெபத்திற்கு அவர் கொடுத்த முதலிடமே அத்தாட்சி நாற்பது மாத ஊழியத்திற்கு முன் நாற்பது நாள் உபவாசித்து ஜபித்தார் ஆவியின் பலத்தோடு அவர் வனாந்தரத்திலிருந்து வெளிவந்தார் என்று லூகா நான்காம் அத்தியாயத்தில் வாசிக்கிறோம் இந்தோ இறையியல் பட்டமானது வனாந்தர அனுபவத்திற்கு பதிலாகிவிட்டது நாம் அதிகம் சாதிக்காதிருப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் புகழ் பரவி பெருங்கூட்டம் அவரை கேட்கவும் அவரால் குணமடையவும் நெருக்கி நின்றபோதும் அவரோ வனாந்திரத்தில் தனியாக சென்று ஜபித்துக் கொண்டிருந்தார் உலகை உண்டாக்கியவரை சந்தித்த பின்புதான் உலகை உலகை சந்திப்பதை இயேசு வழக்கமாக கொண்டிருந்தார் இயேசு தமது ஊழியத்தை ஜபத்தில் துவக்கினார் ஜபத்தால் நடத்தினார் ஜபத்தில் முடித்தார் அதாவது கெஸேமனையிலும் கொல்கதாவிலும் இன்றும் எபிரேயர் ஏழு படி ஜபித்து கொண்டிருக்கிறார் வேறு வகையில் ஊழியம் செய்ய நாம் துணியலாமா நமது இயலாமையை ஒத்துக்கொள்வதே ஜபமாகும் லெனா ரேவேகள் என்ற எழுப்புதல் வீரன் எழுதிய ஒரு வரிகளை இங்கு நான் வாசிக்கிறேன் ஜெிக்கிறவன் கடவுளை நம்புகிறான் ஜெபிக்காதவன் தன்னை நம்புகிறான் போதும் என்று இருக்கிறவன் ஜெபிப்பதில்லை திருப்தி அடைந்து ஜெபிக்க மாட்டான் சுயநீதிக்காரன் ஜெபிக்க முடியாது இதை எழுப்புதல் தாமதிப்பது ஏன் டாரிஸ் என்று இந்த பக்தன் எழுதிய உயரிய நூலிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் இந்த நூலை வாசிக்காவிட்டால் எப்படியாவது எழுப்புதல் தாமதிப்பது ஏன் அல்லது ஆங்கிலத்திலே கண்டிப்பாக வாங்கி முடிந்தால் முழங்காலுங்கள் அதை வாசித்தது என்னைகீழாக மாற்றிவிட்டது தெரியும் பேட்டரி டவுன் ஆகிவிட்டால் அந்த கார் வந்து புஷ் மாடல் கார் ஆகிவிடும் அப்படித்தான் இன்றைக்கு அநேக ஊழியங்கள் நடைபெறுகின்றன ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருப்பது என்பது மிகவும் குறைவுதான் சகோதரன் இசைக்கியா பிரான்சிஸ் மிக அழகாக ஒரு பாடலை பாடினார் உம் என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை பலமும் தான் இதுவே இத கதறலா இருக்கட்டும் என்று பதினேழாம் நூற்றாண்டிலே வாசித்த ஒரு வசித்த ஒரு பக்தன் எழுதிய ஒரு பாடல் என்னை அதிகமாக கவர்ந்து விட்டது அந்த வரிகளை நான் வாசிக்கிறேன் Make a lost world thy home. Descend with all the gracious powers. O oh, come, great spirit, come. Come as the fire and purge our hearts like sacrificial flame. Let our whole soul and offering be to our Redeemer's name. Unadha atal alamalla valime alamalla. Yanadha avi alaye ahun. மகா பிரிய தேவனே தாழ விழுந்து உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மால் அன்றி என்னால் ஆகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை என்று உடைய சமூகத்திலே இன்னொரு முறை அறிக்கையிடுகிறோம் ஆண்டுகிறேன் சுயபலத்திலும் திறமையிலும் சாதுரியத்திலும் செல்வாக்கிலும் சொல்வாக்கிலும் சார்ந்து ஊழியம் செய்கிற இந்த அக்கிரமத்தை நீர் எங்களுக்கு பிரசுத்தாபியானவரின் அபிஷேகத்தையே முழுவதுமாக சார்ந்து உங்களுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றவும் தேவரீர் அந்த ஆதிகால பழக்கத்திற்கு எங்களை திரும்ப கொண்டு வாரம் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆவியானவருக்காக ஆவியானவரின் அருங்கொடைகளுக்காக அருள் வரங்களுக்காக கிருபாவரங்களுக்காக ஞானத்திற்காக அறிவிற்காக அற்புதங்களை செய்கிற சக்திக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய ஊழியம் ஜபத்திலேயே நனைந்து ஜபத்தினாலேயே நிறைந்து எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே